ஒருவருக்கு மூன்று குழந்தைகள் தவிர வேறு தீங்கு ஏற்படாது என நபி அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஐந்து முஸ்லிம் இரண்டு கட்டாய தீண்டுதல் என்பது உங்களில் எவரும் அதை கடக்காமல் இருக்க முடியாது என்ற பத்தொன்பதாவது அத்தியாயம் எழுபத்தி வசனம் என்ற வசனத்தின் சொல்படியாகும் நரகத்தின் மீது அமைந்துள்ள பாலமான சிராத்தை கடக்க வேண்டும் அந்த பாலத்தை விட்டும் அல்லாஹ நம்மை பாதுகாப்பானாக